புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் புக் ஆஃப் 8 எய்த் சாப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் நீங்கள் பிழைத்து பெருகி கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக உதாகண புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வாக்கியம் நீங்கள் பிழைத்து பெருகி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கற்றளையின்படி செய்ய சமாதானமாக இருப்பீர்களாக அப்படி பரிசுத்த நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாவதாக தேசத்திலிருந்து இசைவேலர்களை மோசடி மூலமாக தேவன் வழி நடத்தி அவர்களை வனாந்திர மார்க்கமாக நடத்தி வந்தான் நாற்பது நாளில்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 கத்தட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இது இரண்டாம் விசை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட காரியமாய் இருந்தது அப்பொழுது கர்த்தர் மோசின் மூலமாக இந்த வார்த்தையை சொன்னார் நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சமாதானமாக இருப்பீர்களாக நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருப்பீர்களாக என்று இங்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பது ஆண்டு காலமாக இந்த இஸ்ரோவேலருக்கு கற்ற ரனாந்திரத்திலே ஒரு ட்ரைனிங் கொடுத்தார் அந்த ட்ரைனிங் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் கட்டளைகள் எவ்வளவு முக்கியமானது அவைகளை ஏன் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக நாற்பது ஆண்டு காலம் அவர்களை பற்பன விதத்திலே கத்த நடப்பித்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த தேசத்திலே போய் சோதரிப்பதற்காக அவர்களை ஆயத்தம் பண்ணினார் ஏனென்றால் அந்த தேசம் அவ்வளவு மகிமையுள்ள தேசமாக இருந்தது அந்த தேசத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை குறித்து ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் அது நல்ல தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு ஆறுகள் இல்லாதபடியினால் மழை இல்லாதபடியினால் ஊற்றுகள் இல்லாதபடியினால் ஏரிகள் இல்லாதபடினால் தண்ணீர் பஞ்சம் உண்டாயிருப்பதை அறிக்கிறோம் தண்ணீர் எங்கே கிடைக்காதிருக்கிறதோ அது வறட்சியான பகுதியாக இருக்கிறது உதாரணமாக தமிழ்நாட்டில் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பகுதியிலே ஏதோ ஒரு காரியமாக சென்றிருந்தேன் அங்கே நான் பார்த்ததான காரியம் இந்த முழு மரத்தை தவிர வேற எந்த ஒரு மரமோ செடியோ அங்கு காணப்படவில்லை அது மழை மரம் பிரதேசமாக இருந்தது அங்கு தண்ணீர் கிடைக்காதபடிக்கு மக்கள் தண்ணீருக்காக வெகு அலைய வேண்டியதான ஒரு பயங்கரமான ஒரு வறண்ட நிலமாய் காணப்பட்டது அந்த தேசத்தில் ஒரு செடிப்பான நிலத்தையோ அல்லது செழிப்பான பயிர் வகைகளையோ நாம் காண ஆனால் கத்தர் இந்த மக்களுக்கு கொடுக்கப்போகிறதான தேசம் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது ஒரு நல்ல தேசம் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகள் பள்ளத்தாக்குகளில் இருந்து நதிகள் புறப்பட்டு வருகிறது மலைகளிலிருந்து நதிகள் புறப்பட்டு வருகிறது கத்திர பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக பஞ்சாப் தேசத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் ஒரு சுமார் ஆறு மணி நேரம் பிரயாணம் பண்ணினேன் இந்த ஆறு மணி பஸ்ல ரோடு வழியாக பஸ் போகிறதான சமயத்தில் ரெண்டு பக்கமும் பார்க்கும் பொழுது ஒரு கொஞ்ச நிலம் கூட வெறும் என இல்லை முழுவதும் பயிர் நிலமாகவே காணப்பட்டது ரெண்டு பக்கமும் முழுவதும் அந்த பஞ்சாப் தேசம் முழுவதும் பயிர் நிலமாக காணப்படுகிறது அந்த தேசத்தில் பஞ்சாப் மாகாணத்தில் ஐந்து நதிகள் அங்கே எப்பொழுதும் தண்ணீரோடு கூட காணப்படுகிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இமயமலையிலே குளிர்காலத்தில் பனி ஏராளமாக பெய்து அது பனிமலையாக இருக்கிறது மழை காலத்தில் அது பனிமலையாக இருக்கிறது வெயில் காலம் வரும்பொழுது அந்த பனிகளெல்லாம் உருகி ஆறுகளிலே தண்ணீர்களாக ஓடுகிறது ஆனபடினால் அங்கிருந்து புறப்படுகிற நதிகள் ஜீவ நதிகள் என்று அழைக்கப்படுகிறது எக்காலம் தண்ணீர் ஓடக்கூடியதான நதிகளாய் இருந்தது கட்டுரை பரிசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அதுவும் மாதிரி இந்த காணான் தேசமானது பள்ளச்சாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அவ்வளவு வளர்ப்பமான செழுமையான தேசம் வாசிக்கலாம் கத்துடி நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அது கோதுமையும் வாட்கோதுமையும் செடிகளும் அத்தி மாதளம் செடிகளும் உள்ள தேசம் அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் என்று அதனுடைய செழிப்பை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது கனிவகைகள் அங்கே கிடைக்கிறது அந்தந்து வேண்டியதான கோதுமை மணிகள் அங்கே ஏராளமாக கிடைக்கிறது எண்ணெய்க்கு வேண்டியதான ஒலிவு மரம் அங்கு ஏராளமாக இருக்கிறது வாசிக்கலாம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவுபடாததுமான தேசம் கற்றுடைய பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் குசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவு உனக்கு குறைவுபடாததுமான தேசம்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 அரபு நாடுகளெல்லாம் செல்வ செழிப்பில இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் அதற்குள்ளாக ஏராளமான எண்ணெய் இருக்கிறபடியினால்தான் அந்த எண்ணெயை விற்றி அவர்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறதை காண்கிறோம் கத்தடு பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசம் இவ்வளவு செழுப்பான தேசம் இது ஒரு நல்ல தேசம் இது ஒரு வளப்பமான தேசம் எப்பொழுதும் தண்ணீர் கிடைக்கக்கூடியதான தேசம் எப்பொழுதும் ஆகாரம் கிடைக்கும் ஆகாரத்திற்கு ஒருபோதும் குறைவு வராது மட்டுமல்ல மற்ற எல்லா வசதி வாய்ப்பிற்கான பல காரியங்களும் எல்லா ஆசீர்வாதமும் அங்கே நிறைந்து இப்படி ஒரு மகிமையான ஒரு தேசம் என்று கத்ராகிய தேவன் அந்த தேசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த தேசத்திலே இவர்கள் கூறி இதை அனுபவிக்க வேண்டும் என்று கஷ்டத்திட்டம் பண்ணினார் என்பருடைய சந்ததியான இந்த சந்ததிக்கு தேவரின் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் முன்னதாகவே ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆனபடி நாள் இந்த அருமையான தேசத்திலே சுதந்திரித்து அதனுடைய நன்மையை அனுபவிப்பதற்கு தகுதி வேண்டுவதாக இருந்தது ஆனபடி நாள் அந்த தேசத்தில் பிரவேசித்து அது அவர்கள் தொடர்ந்து அதை அனுபவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு நாற்பது ஆண்டு காலம் கத்தர் ட்ரைனிங் கொடுத்தார் கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரங்கள் தாக அந்த தேசத்தில் அவர்கள் பிழைத்து பெருகி கத்தறிந்ததற்கு உங்கள் பினாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கு இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சமாதானமாக இருங்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்து அதனை நிறைத்திருக்க வேண்டிய நிறைத்திருக்க உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும் எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும் கற்றலை பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவ்வளவு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் பரலோகம் வாக்கருளப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஒரு குறைவும் வராதபடிக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் சரீரத்தில் நல்ல சுகத்தோடு கூட பொருளாதார விஷயத்துல தேவையான கூட எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு கூட சுகமும் சமாதானுமாக இந்த லோகத்திலே நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம அழைத்தவருமாக காணப்படுகிறார் அதை அனுபவிப்பதற்கு இந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நான் இன்று உங்களுக்கு விரிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருப்பீர்களாக எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருப்பீர்களாக எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டுவது மிக மிக முக்கியமானதான காரியமாக இருக்கிறது இந்த கற்பனைகளை கை கொள்ள ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இறைவன் பல ஏற்பாடுகளை செய்கிறவராக இருக்கிறார் மக்கள் அறிய வேண்டுவதான முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் இந்து இருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றின்படி செய்ய வேண்டும் எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் கை கொள்வார்களானால் இந்த தேசத்தை சோதரிப்பார்கள் இந்த தேசத்திலே அவர்கள் நிறைத்திருப்பார்கள் இந்த கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளாதே போவார்களானால் அந்த தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்து போவார்கள் அவர்களுக்கு பற்பல விதத்திலே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உருவாக ஆரம்பித்துவிடும் என்று கர்த்த நன்றாக அறிந்திருந்தபடியினால் அந்த ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும் நான் விதிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள்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 இந்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர்களை நேசிக்கிறபடியினால் உங்களையும் இப்படிப்பட்ட காரியங்களிலே பழக்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார் விதிக்கிற திருச்சபையில கொடுக்கப்படுகிற எல்லா உபதேசங்களையும் எல்லா கட்டளைகளையும் எல்லா ஆலோசனைகளையும் நீங்கள் அங்கீகரித்து அதன்படியே செய்ய அப்படி செய்வீர்களானால் உங்களுக்கு இந்த தேசம் எவ்வளவு வழக்கமாக இருக்கிறதோ அதே போல ஒரு அருமையான வாழ்வு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதை கொடுக்கும்படியாக இந்த கற்பனைகளை கைகொள்வதற்கு உங்களை கத்தர் பழக்க வைக்கிறார் நிமித்தமாக ஜபத்தின் நிமித்தமாக உங்களை கத்தர் பழக்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை கத்தரை சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இரண்டாவது வாக்கத்தை வாசிக்கலாம் உன் தேவனாகிய கத்தார் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் இங்கிலீஷ்ல humble என்று எழுதியிருக்கிறது அதாவது உன்னை தாழ்த்தும்படிக்கு பொதுவாக மனிதர்கள் அகம்பாதம் பிடித்தவர்களாக இருப்பார்கள் அவருடைய காணப்படும்படினால இந்த எடுப்பான இருதயம் மனம் ஏற்றிமை உள்ளவர்கள் இவர்கள் கற்றுகை கட்டளை கை மாட்டார்கள் அப்படி அந்த ஆண்டவரே என்று எதிர்விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது எனக்கு தெரியும் என்று சொல்லி இருமாந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் கத்தர் இந்த மனிதன் இந்த கற்பனையை கை கொள்ளாது போவானால் நல்ல தேசத்திற்கு போக முடியாது அனுபவிக்க முடியாது எப்படியாவது அவனை கை கொள்ள வைத்து வேண்டும் அவருடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிறத அகம்பாவத்தை இந்த நேற்றுமையான சிந்தையை அவனிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று கர்த்த கீழ்படுத்தக்கூடியவனாக அதாவது தாழ்மை அடையாக தாழ்ந்து போகும்படியாக கத்தர் பல ஏற்பாடுகளை செய்கிறவராக இருக்கிறார் கத்தனை பரிசு ராமத்துக்கு சோத்திரம் திடீரென்று உப்பு கடலில் விழுந்து விட்டாங்க உப்பு கடல் என்றால் அது தண்ணீர் வந்து சாதாரணமாக தண்ணீர் போல் காணப்பட மாட்டாது அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும் அடப்படினால அதனுக்கு நீச்சல் தெரியாது இனிமேல் நாம் என்ன செய்வது நாம் குறைக்க முடியாது என்று அவன் தீவிரமாக நீச்சல் அடிக்க ஆரம்பித்தான் கையும் காளையும் ஆட்டி பல முயற்சி முயற்சிகள் எடுக்க பார்த்தான் அவனால கீழே அமிழ்ந்து போவதை அவனால தடுக்க முடியவில்லை அவன் கடைசில ஒரு முடிவுக்கு வந்தான் நம்மால் நீச்சல் அடித்து என்னை முடியாது செத்தால் சாதம் என்று அமைதியாக கையும் காளையும் அசைக்காமல் உட்கார்ந்து விட்டான் அசைக்காமல் விட்ட உடனே அந்த உப்பு கடவுளுடைய தன்மையின்படி அவன் அதில் நிரக்க ஆரம்பித்தான் அவனுக்கு சேதம் வரவில்லை அதே மாதிரி உங்களால் பல முயற்சிகளை நீங்கள் செய்து அத பண்ணி எல்லாமே தோல்வி அடைந்து போகும்படியாக கத்தர் விட்டுவிடக்கூடியவராக இருக்கிறார் பாவத்தில் விடுமுறை பெறுவதற்கு பல முயற்சிகளை செய்து பார்த்து உன்னால் காரியம் அல்ல என்னுடைய கிருவையினாரை மட்டும்தான் விட்டுவிடக்கூடியவராக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் சில தன்னுடைய பணத்தை நம்பியிருப்பார்கள் நண்பர்களை நம்பி இருப்பார்கள் உறவினர்களை நம்பி இருப்பார்கள் தெரிந்தவர்களை நம்பி இப்படி பற்பலரையும் நம்பியிருந்து அதை செய்வேன் இதை பண்ணுவேன் என்று அவன் எச்சரிக்கும் பொழுது அவரை விட்டுவிடுகிறார் உண்மாலே தான் முடியும் வார்த்தையை நான் கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லும் கத்தாவே என்று ஒரு மனிதன் தன்னை தாழ்ந்து போகப்படும் ஏற்பாடுகளை செய்து விடுகிறார் கத்தனை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் தான் அநேகர் அடைகிறார்கள் அநேகர் எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடைகிறது அவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் ஏமாற்றத்தில் முடிவடைகிறது இதனாலே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது கர்த்த உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க செய்து அதை நீ சோழ்ந்தடித்துக் கொள்ளத்தக்கதாக அந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக உன்னை படக்குவிக்கிறார் என்ற அர்த்தம் உன்னை கீழ்ப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உனக்கு உண்டான மனம் ஏற்றிமையை உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை தாழ்ச்சி அடைய பண்ணி உன்னை குனிய பண்ணி அந்த ஆசீர்வாத்தர் உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசனுடைய உயரம் எவ்வளவுதான் இருக்கிறது ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் குனிந்துதான் அதற்குள்ளாக போக வேண்டும் அவன் அவன் குறிந்து எனக்கு பழக்கமே கிடையாது நான் நிகழ்ந்தேதான் நிற்பேன் என்று உள்ள நினைத்துக் கொண்டிருப்பால் உடைய தான் செய்யும் போய் அனுபவிக்க இறைவன் முயற்சி செய்கிறார் நீங்கள் எடுக்க முயற்சி தோல்வி அடைகிறது என்றால் கற்றுக்கொண்டு படியாக அவருடைய கற்பனை அல்லாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனை அல்லாதபடிக்கு என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்று உணர்ந்து கொள்ளும்படியாக இரவு ஏற்பாடு செய்கிறவராக இருக்கிறார் கத்திரி பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் திருச்சபயிர் பிள்ளைகள் கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல கற்பனைகளை கை ஆனால் எல்லா கற்பனையும் கை அநேக காரியங்களிலே அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாகும் அதை குறித்து வேறுபடுகிறவர்களாகும் அது தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களாகவும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருக்கிறபடியைக்கு இருக்கிறது தேவன் சிறுமைப்படுத்துகிறார் தேவன் தாழ்ந்து போக பண்ணுகிறார் குனிய பண்ணுகிறார் கீழ்படுத்துகிறார் இப்படி பழக்குவிக்கிறார் என்ற அர்த்தம் ஆனபடி தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சமயங்களிலே சுயப்படைந்து விடாதபடிக்கு நான் கர்த்தர மாத்திர நம்பி இருக்கிறேன் அவர் சொல்லுகிறத மட்டும் நான் செய்து கொண்டே போகிறேன் சமயமா சார் என்ன ஆலோசனை கொடுக்கப்படுகிறதோ அதை நான் அங்கீகரிப்பேன் அதற்கு ஒப்புக்கொள்வன் என்று அவருடைய சிறுமைப்படுத்துகிறார் தாழ்மைப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் கத்திரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க தேவன் ஏற்பாடு செய்கிறார் ட்ரைனிங் கொடுக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிவார்களாக அதோடு கூட அநேகருடைய உள்ளம் எப்படி இருக்கும் நான் ரொம்ப நீதிமான் நான் ரொம்ப யோக்கிய நான் நல்ல முறையில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்டவருடைய இப்படி பிரச்சனைகள் காரியங்கள் வரும் நீ நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை கை மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் லாங் ஜம்ப் தாண்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறதான ஒரு விளையாட்டுக்காரன் அவன் தன் பயிற்சி எடுக்கிறான் பயிற்சி எடுக்கும்போது முதலாவது அவர் ஒரு ஜம்ப் பண்ணி பார்க்கிறான் ஒரு குறிக்கப்பட்ட தூரத்திற்கு போகிறான் அதை அளந்து பார்க்கிறான் இவ்வளவு தூரம் அதற்கடுத்தபடியாக இன்னொரு முயற்சி அளிக்கிறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான் இவ்வளவு தூரம் என்று அவன் சோதித்து பார்த்து சோதித்து பார்த்து அவன் முன்னேற்றம் இருக்கிறதா அல்லது பின்னடைவு இருக்கிறதா அல்லது இருக்கிற நிலையில தான் இருக்கிறோமா என்று சோதித்து பார்த்து அவன் முன்னே இருக்கிறான் அதே மாதிரி நாம் எந்த அளவுக்கு கற்பனைகளை கை கொள்கிறோம் இருக்கிறோம் எந்த அளவுக்கு கத்தரிக்க பயப்படுகிறோம் எந்த அளவுக்கு பயப்படாமல் இருக்கிறோம் என்று நம்மை சோதித்த வெளியார் சோதித்து அறியும்படியாக இறைவன் ஏற்பாடு செய்கிறவராக இருக்கிறார் பெற்றுக் கொள்ள வேண்டும் நல்ல ஆசிர்வாதமான வாழ்வை பெற்றுக் வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை பழக்க உங்களுக்கு அப்பதான் தெரியும் தலைவினர்களா நாம இவ்வளவு கீழ்படியாதவர்களா நாம் இவ்வளவு அகம்பாரம் நம்மிடத்தில் எந்த சீர்கடங்களும் இருக்கிறதா என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக ஏற்பாடு செய்கிறார் கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அடுத்தபடியாக அதாவது மனசு படைத்திருக்கணும் சாப்பிட வேண்டும் ஆனால் இறைவனுடைய வார்த்தை தான் அதை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறது இறைவனுடைய வார்த்தை இருந்தால் போதும் அவருடைய ஆலோசனைகள் இருந்தால் போதும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வறுத்து அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் மனிதன் கத்தருடைய கற்பனைகளை கைகொள்கிறதுனாலே பிழைப்பான் என்பதை ஒருவன் அறியும் போது அதை கைகொள்ள ஆரம்பிப்பான் அதை அறியாத பட்சத்திலே அவன் அதை கை கொள்ள மறுப்பான் பொதுவாக கட்டாயப்படுத்தி கற்றோடைய கற்பனைகளை கைகொள்ள வைப்பது காரியம் ஆனால் ஒரு மனிதன் உள்ளத்திலே கத்தோடைய கற்பனைகளை கை கொண்டால் பிழைப்போம் அறிவு அவனுக்கு உண்டாகும் போது அவன் கைகொள்ள ஆரம்பிப்பான் அணபடினால் கத்தர் பசியினால் வருத்துகிறார் பலவிதமான கஷ்டங்களுக்கு உட்படுத்துகிறார் இப்படி கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிக்கும் பொழுது இனிமேல் நமக்கு வேறு வழி இல்லை கர்த்தாவே அடியேன் என்று கத்தோட பெற்று அதன்படி நடக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற தேவன் ஏற்பாடு செய்யக்கூடியவராக இருக்கிறார் பலரும் பல பிரச்சனை சிக்கும் பொழுது அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை அவர்களை கை கொண்டு கீழ்படியும் பொழுது அந்த பிரச்சனர்கள் விடுதலையாகி விடுகிறார்கள் ஆனபடினால ஓர் ஆலோசனைக்கு கீழ்படிந்தால் பிரச்சனை விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் ஆலோசனைக்கு கீழ்படிந்தால் நாம் சுவிச்சமாக இருக்கலாம் ஆலோசனையின்படி நடந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக இறைவன் பல பிரியர்களை நடத்திக்கிறார் கற்றை பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கற்றோடைய கற்பனைகளை சபையின் மூலமாய் கொடுக்கப்படுகிற யார் அங்கீகரிக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாரோ அதில் வலது புறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அதை அப்படி கை வந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் குறைவு வராது என்பது நிச்சயமான காரியமாக இருக்கிறது நான்காவது வாக்கத்தில் வாசித்து பாருங்கள் கத்தனுடைய வார்த்தைகளின்படியே நீ நடந்து வந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாற்பது வருஷம் மூசை என்ன சொன்னாரோ அதை மாற்றம் அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள் புறப்படுவோம் என்றால் புறப்படுவார்கள் உட்கார்வோம் என்றால் உட்கார்ந்து விடுவார்கள் தங்குவோம் என்றால் தங்கி விடுவார்கள் அவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் நடந்து வந்தார்கள் இந்த நாற்பது வருஷத்தில் அவருடைய கால் வீங்கி போகவில்லை அவருடைய பறமையாய் போகவில்லை அவருடைய பாதரட்சியின் வார் அவிழ்ந்து போகவில்லை எப்பொழுதும் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக இருந்தது வானத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சகல பாதுகாப்பும் அவர்களுக்கு உண்டாயிருந்தது நாற்பது வருஷம் நடந்து வந்த பொழுது நல்ல அறிவு வந்திருக்க வேண்டும் நமக்கு வரவில்லை கால் வீங்கவில்லை ஆசிர்வாதம் நமக்கு உண்டு என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டு இனிமேலும் அந்த கற்பனைகளை அந்த தேசத்தில் போய் கை கொள்வார்கள் பழக்க வைத்தார் நீ கற்பனை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இன்னொரு ஏற்பாட்டை செய்கிறார் உன்னை சிக்ஷிக்கிறார் ஐந்தாவது வாக்கத்தை வாசிக்கலாம் ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் கர்த்தர் கஷ்டம் அடிக்கூடிய இருக்கிறார் கர்த்தர் சிர்சிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே ஒரு பெண் தனப்பன் தன்னுடைய பிள்ளையை தண்டிக்கிறது போல இறைவன் சில சமயங்களில் தண்டனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது இப்ப ஆறாம் மணியில் பாஸ்டரா இருக்கார் பிரிப் ராமச்சந்திரன் அவருடைய அவருக்கு ஒரு பெண் குழந்தை சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவர் அப்பதான் சபைக்கு வந்திருக்கிறாங்க வேற ஏதோ ஒரு சபையில வந்து வந்திருக்காங்க அந்த பிள்ளைக்கு கையில நகத்துல எல்லாம் மருதாணி மருதாணி இந்த சுவை சோ பாக்குறதுக்கு மருதாணி போட்டு அதை ஷோ பண்ணி வச்சுட்டு வசனத்துக்கு ஒப்பானதல்ல ஒழுங்கு உட்பட்டதல்ல செய்ய அவங்க என்று சொன்னேன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயி போய் விட்டது இதுல என்ன தப்பு இருக்கு என்ற அந்த ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டார்கள் சரி பரவாயில்லனு விட்டுட்டேன் அடுத்த நாள் பால் சூடா காட்சி இறக்கி வச்சிருந்தாங்க இந்த பிள்ளை அது உள்ள கொண்டு கையை விட்டுருச்சு கையை விட்டான் அந்த பாலு எல்லாமே பாலு எடுத்துருச்சு கை வெந்து போச்சு அதுக்கப்புறம் உணர்ந்துட்டாங்க இனிமேல் இது செய்வது தப்பு கர்த்த இந்த கட்டணங்களை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிற்றே அனுப்புகிறார் அதனால கை வெந்து கை எடுபட்டு போகும்படியாக அல்ல உணர்வு உண்டாயிட்டு தெளிவு உண்டாயிற்று இனிமேல் ஒருவோரும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் சிலருக்கு அந்த அறிவு இல்லை இப்படிப்பட்ட அதாவது அப்படின்னு கேட்டா பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதா வசனம் தேவாவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் வசனம் ஊழியக்காரர்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதுதான் தேவ வசனம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடியால கத்தர் சிற்ட்சிக்கிறவராக இருக்கிறார் உங்களை சிற்சித்து அந்த கற்பனை நிலைமை நடக்க வைக்க வேண்டும் எப்படியாவது நீங்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அப்போதான் இந்த தேசத்தை தேசத்தினுடைய நன்மையை அனுபவிக்க முடியும் என்பதற்காக தேவன் சிரிச்சை செய்கிறவராக இருக்கிறார் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அது மாத்திரமல்ல அதாவது இறைவன் நம்மிடத்தில் பாராட்டுகிறதான அன்பு கொஞ்சம் அவர் நம்மை பரீட்சை வைத்து அதாவது ஒரு படிக்கிறான் படிச்சு முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு பரீட்சை வைத்து அவனை தேர்ச்சி அடைய பண்ணுகிறார்கள்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 உன்னை சிறுமைப்படுத்தி வாசிங்க நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகிறார் பதினைந்தாவது வாக்கியம் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்றால் ஸ்ட் வைக்கிறது பரீட்சை வைக்கிறது என்று அர்த்தம் கற்போனை சோதித்து உனக்கு டெஸ்ட் வைத்து நீ பின் நாட்களின் ஒரு ஸ்கூல் இருக்கிறது அந்த ஸ்கூல ஒரு டெஸ்டுமே கிடையாது பாஸ் வர்ற எல்லாரும் பாஸ் என்று சொன்னால் அது அந்த ஸ்கூல்ல நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் ஒழுங்கான முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல பரீட்சை வைக்க வேண்டும் நிறைய மார்க் வாங்கும்பொழுது அவர்களுக்கு நல்ல உத்தியோகத்திற்கு போகிறார்கள் இதுல ஏராளமான பேர் பாஸ் பண்ணி விடுகிறார்கள் கொஞ்சம் ஆகிவிடுகிறார்கள் அந்த டெஸ்ட் வைச்ச உடனே திணற ஆரம்பிப்பார்கள் எதிர்க்க ஆரம்பிப்பார்கள் போராட்டம் நடத்துவார்கள் கத்தருடைய கற்பனைகள் எனக்கு தேவையில்லை கை கொள்ள மாட்டேன் ஆலோசனை வேண்டாம் என்று கோவித்துக் கொள்கிறவர்களும் உண்டு செயலாகி போகிறார்கள் அர்த்தம் பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை காட்ட நமக்கு டெஸ்ட் வைக்கிறார் இந்த டெஸ்ட் வருகிறதான சமயத்தில் பயம் உண்டாகும் நடுக்கம் உண்டாகும் ஆனால் பாஸ் பண்ணிட்டு ஆகணும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு முன்பாக வருகிறதான எந்த ஒரு போராட்டத்தையும் எந்த ஒரு பிரச்சனையையும் இது நமக்கு வைத்திருக்கிற பரீட்சை என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் பரீட்சையில தேர்ச்சி பெற முயற்சி செய்ய வேண்டும் கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மேலும் தேவனாகி கர்த்த இந்த நல்ல தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து அதனுடைய நன்மையை அனுபவிக்கும் பொழுது கர்த்தரை மறந்துவிடக்கூடாது கத்திரை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பத்தார வாக்கத்தை வாசிக்கலாம் நீ குசித்து திருத்தியடைந்திருக்கையில் உன் தேவனாகி கத்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக சோத்தரிக்க கடவாய் கத்தோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீ குசித்து திருப்தி அடைந்திருக்க உன் தேவனாகி கத்திர கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை சோதரிக்க கடவாய் அதான் கொஞ்சம் யோசிப்பார்க்கணும் கத்திரவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்திருக்கிறார் நல்ல வீடு கொடுத்திருக்கிறார் குடியிருக்க வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தண்ணீர் கொடுத்திருக்கிறார் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் தொழில் கொடுத்திருக்கிறார் பண வசதி கொடுத்திருக்கிறார் எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார் வைக்க வேண்டியது என்பது இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கிறது உத்தியோகம் இருக்கிறது வசதி வாய்ப்பு இருக்கிறது யோசித்து பார்த்த ஏராளமான சுகமும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது இதற்கு முக்கியமான சோத்திரம் செலுத்த வேண்டும் ஒரு சோத்திர கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த சோத்திர கூட்டம் ஏற்பாடு செய்கிற காரியத்தில் பின்னங்கி போகக்கூடாது கத்தர் நல்ல வசதி வாய்ப்பு தந்திருக்கிறாரோ உங்களுக்கு சுகமும் சமாதானம் கத்திருந்த நல்ல வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார் கத்திற்கு சோத்திரம் நாம் ஒரு சோத்திர கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம் எந்த ஒரு சோத்திர கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பாருங்க ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சுன்னா ஒரு புதிய வேலை கிடைச்சிருச்சு ஒரு பார்ட்டி வைத்து கொஞ்சம் செலவு பண்ணி சந்தோஷத்தை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள கூடாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கட்டல் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தும்படி யோசித்து பார்க்கணும் அடிக்கடி உட்கார்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் தேவன் எனக்கு என்னென்ன நன்மை செய்திருக்கிறார் வழக்கப்பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக என்னென்ன நன்மை செய்திருக்கிறார் எண்ணிப்பார் அவர் செய்த நன்மைகளை என் அழகாக பாட்டு பாடலாம் ஆனால் உட்கார்ந்து யோசித்து யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை பாருங்க உலகத்தில் எத்தனை பேருக்கு நல்ல ஆரோக்கியம் இல்ல பாருங்க எத்தனை பேருக்கு வஸ்திரம் கிடையாது எவ்வளவு பேருக்கு படுத்துக்கொள்ள இடம் கிடையாது எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நாம கத்தருடைய கிருபையினால கத்தருடைய பலத்தினால கற்றுடைய இரக்கத்தினால பாதுகாக்கப்பட்டு நாம் இன்றைக்கும் சுகமாக ஜீவிக்கிறோம் என்று கருத்து எண்ணி பார்த்து கத்திற்கு அதிகமாக சோத்திரம் செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் சோத்திர கூட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்லாம கத்திற்கு செய்ய வேண்டியதான ஒரு கடமையாக இருக்கிறது கத்திரைக்கடவாய் சொல்லுகிறதுக்கு சோத்திரம் இப்படி நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொண்டவர்கள் ஜனரை இருமாப்படைந்து விடுவார்கள் பனிரெண்டாவது வாக்கத்தை வாசிக்கலாம் நீ குசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் தாக நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கிற சமயத்தில் ஆடு மாடுகள் திரர்ச்சி வெள்ளி போன்று வந்து எல்லாம் வந்து என்று ஏமாந்து போகக்கூடாது ஒரு தேசத்தை அனுபவிப்பதற்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எப்பொழுது மனிதருடைய உள்ளம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதம் பெருகும் உடனே ஒரு பெருமையும் உண்டாக ஆரம்பித்து விடுவோம் மனம் எட்டுமே உண்டு இந்த மனமேற்றம் நிமித்தமாக சீக்கிரத்தில் இறந்து போகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆனபடினால் எல்லாமே இறைவனால் உண்டாயிற்று என்று எப்பொழுதும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனதை மேற்குமையடைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளை எல்லா வசதி வாய்ப்பும் கிடைச்சிருச்சு நான் பெரிய என்று சொல்லி உள்ள எண்ணி கூடாது இப்படி எண்ணுகிறவர்கள் சீக்கிரத்தில் அதை இழக்க போகிறார்கள் என்று அர்த்தம் தாழ்மையாக நடந்து கொண்டு கர்த்திற்கு நன்றி செலுத்திக்கொண்டு சோத்திரம் செலுத்திக் கொண்டு நல்ல ஆசிர்வாதம் கிடைத்து விட்டதா கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனப்படினால் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு தேவனாகி நம்மை சிறுமைப்படுத்துகிறார் நம்மை தாழ்த்துகிறார் அவருடைய வார்த்தையினால்தான் நாம் பிழைக்க முடியும் என்கிற அறிவை நமக்கு உண்டாக்குகிறார் அவருடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா இல்லையா என்று உணர்ந்து கொள்ள கத்த சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் நம்மை பல விதத்தில் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார் பரீட்சை வைக்கிறார் அதில் தேர்ச்சி அடைமா என்று நாம் கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும்பொழுது கத்தர் சிற்சையும் செய்கிறார் சிட்சித்து கை கொள்ள வைத்து விடுகிறார் கற்றிற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது எப்படியாவது இந்த நல்ல தேசத்தில் விட வேண்டும் இந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ஆனால் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ஆனால் அவருடைய கற்றலைகளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டுவது அவசியமாயிட்டே ஆனபடினால் எப்படியாவது கை கொள்ள ட்ரைனிங் கொடுக்கிறார் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒருபோதும் கற்றல் கொடுத்த வாழ்க்கையை கர்த்தர் கற்பனைகள் கட்டளை மறந்து போய்விடக் கூடாது அவர்களை பணிந்து கொள்ளாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் வாக்கியம் சத்தத்திற்கு நீங்கள் கீழ்புடியாமல் போவதால்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 அவர்கள் ரொம்ப ஆபத்தை சந்திக்க வேண்டுவது உண்டாகும் அதாவது பிரவேசித்து போகும்போது பாதையை விட்டு கொஞ்சம் விலக நான் பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டபடினால் உங்களுடைய எல்லா அக்கரங்களும் நிமித்தமாக உங்களை கண்டிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அதாவது மற்ற மக்கள் கத்த தண்டிக்கிறது கிடையாது ஆனால் சபை மக்கள் பாதை விலகும் பொழுது தவறும் பொழுது வழியை விட்டுட்டு வேறு பக்கம் செல்லும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிக்கப்படுவார்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்று நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனபடினால கத்தர் உங்களை தேசத்திற்கு அழைத்து செல்லுகிறார் நீங்கள் நல்ல தேசத்தில போய் சேரும்படியாக கத்தர் விரும்புகிறார் அந்த தேசத்தில் ஒரு குறையும் வராது எப்பொழுதும் நிறைவுண்டாய் எப்பொழுதும் சுபிட்சம் இருக்கும் எப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்கும் அந்த தேசத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பதற்கு செய்ய வேண்டுவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அவருடைய ஆலோசனைகளை கை கொள்ள வேண்டும் அந்த தேசத்தை நிறைநிற்பதற்கு நீங்கள் அவருடைய கற்பனைகளை தொடர்ந்து கை கொண்டு இருக்க வேண்டும் அவருடைய நன்மையை மறக்கக்கூடாது எப்பொழுதும் கத்தருக்கு சோத்திரம் செலுத்திக் கொண்டு வேண்டும் என்று வேத நமக்கு வெளிப்படுத்துகிறது கத்திரை பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நல்ல தேசத்தை அனுபவித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடவுங்கள் நான் இன்று உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளை கை கொள்ள எச்சரிக்கையாக இருந்து விதிக்கிற நான் உனக்கு இன்று விதிக்கிற வாக்கியம் சொல்லுகிறபடினார காலா காலத்திலே தேவன் தம்முடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் வெளியாக்கப்பட்டதெல்லாம் நமக்குரியது வெளியாக்கப்படாதவரெல்லாம் நம்முடைய தேவனாகிய கத்தரிக்கே உரியது இன்று அந்தந்த காலத்திலே தேவன் ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தேவன் திருச்சபையை ஏற்படுத்தி அப்போசலை ஏற்படுத்தி உபதேசங்களை கையளித்து ஆலோசனைகளை கொடுத்து உரிய கார்களை ஏற்படுத்தி இப்படி பல ஏற்பாடுகளை செய்து கத்த ஆலோசனை கொடுக்கிறார் கத்தளை கொடுக்கிறார் உபதேசம் கொடுக்கிறார் கற்பனைகளை கொடுக்கிறார் இவைகளை செய்வதற்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இதன்படி நீங்கள் செய்வீர்களானால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஒரு குறைவும் வராது செய்யாமல் போகும்பொழுது உங்களுக்கு பாதிப்பும் பிரச்சனைகளும் உருவாக்கும் என்று இந்த வேத பகுதி நமக்கு அறிவிக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகள் கற்பனைகள் கட்டளைகளை கை எச்சரிக்கையாக இருப்பீர்களாக சபையில ஒன்றும் பெரிய பாரமான கற்பனைகளை உங்களுக்கு செய்ய சொல்லவில்லை அவருடைய கற்பனைகள் ரொம்ப இலகுவானவைகள் என்று எழுதியிருக்கிறது ஆனபடினால் கர்த்த சொல்லுகிறதான காரியங்கள் இலகுவான காரியங்கள் அவைகளை ஒழுங்காக கை அசட்டை பண்ணி விடாதிருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதை தேவசநிதானத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன் கர்த்தரின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆ